ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிலி நாட்டை தாக்கிய கடுமையான நிலநடுக்கம் காரணமாக ஏறக்குறைய முப்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் தமது கசப்லங்கா என்ற இடத்தில் கலந்து கொண்ட உச்சி மாநாட்டை கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது ஆப்பிள் மேக்கின்டோஸ் கணினி விற்பனைக்கு வந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அமெரிக்கா அனுப்பிய வாயேஜக் இரண்டு விண்கலம் சூரிய மண்டலத்தில் சனி கோலினைத் தாண்டி அதற்கு அப்பால் உள்ள யுரைனஸ் கோலின் அருகில் கடந்து பறந்து சென்றது